வாழ்க வளமுடன் மழை பெய்வதை தடுக்க முடியாது ஆனால் கொடை இருந்தால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் அதேபோல் பிரச்சனைகளை தடுக்க முடியாது ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால் பிரச்சினைகளை வென்று வாழ்க்கையில் வெற்றி காணலாம் நாம் எடுத்துக்கொண்ட வேலையை ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சிரத்தையுடனும் செய்து முடிப்பதில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும் அதில் நமது வெற்றி உள்ளது யாரும் வாக்குறுதிகள் பல கொடுக்கலாம் ஆனால் எல்லோருடைய வாக்குறுதிகளையும் நம்ப வேண்டாம் செயல்பாட்டுக்கு வருகிறதா வருமா என்று பாருங்கள் செயல்பாட்டுக்கு வர செய்து வாழ்வதே புத்திசாலித்தனம் நாளைக்கு கிடைக்கும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயே சிறந்தது இப்பழமொழியை சொல்லும் போது இந்த கதைதான் மிக பொருத்தமாக இருக்கும் பேரரசன் நெப்போலியன் பெருங்கழிப்பில் இருந்தான் போரில் பெற்ற மாபெரும் வெற்றிதான் அவனது மகிழ்ச்சிக்கு காரணம் அந்த வெற்றிக் கவியாக இருந்த அவனது நான்கு தளபதிகளையும் அழைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்று கூறினான் முதல் தளபதி ஜெர்மனியைச் சேர்ந்தவன் அவன் மனனிடம் எனக்கு பாரிஸ் நகரத்தில் ஒரு வீடு கட்டிக் கொள்ள வெகு நாளாக ஆசை என்றான் உடனே உனக்கு பாரிஸ் நகரத்தில் பெரிய மாளிகையை கட்டித்தரச் சொல்கிறேன் என்றான் நெப்போலியன் அவனும் மகிழ்ச்சி அடைந்து நகர்ந்தான் அடுத்தவன் பாரிஸ் நகரத்தைச் சேர்ந்தவன் தனக்கு சொந்தமாக தங்கும் விடுதி நடத்த ஆசை என்று மனனிடம் கேட்டான் உடனே அதை கேட்ட மாமன்னன் நெப்போலியன் சிரித்து கொண்டே அதற்கும் ஏற்பாடு செய்வதாக கூறினான் மூன்றாம் தளபதி போலந்துக்காரன் அவன் தனக்கு திராட்சை மது தோட்டமும் தொழிற்சாலையும் வேண்டும் என்று கேட்டான் அதற்கும் நெப்போலியன் அதே பதில்தான் கடைசி தளபதி யூதன் அவன் நெப்போலியனிடம் சென்று எனக்கு இரண்டு வார விடுப்பு பரிசாக வேண்டும் என்று கேட்டான் மன்னன் நெப்போலியன் உன் விடுப்பு நாள் நாளை முதல் தொடங்கும் என்றான் அவனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அரசனுக்கு நன்றி தெரிவித்து வெளியே வந்தான் அவன் வெளியே வந்தவுடன் மற்ற மூன்று தளபதிகளும் யூதனை பார்த்து சரியான முட்டாளாக இருக்கிறாயே ஏதாவது விலை கேட்காமல் விடுப்பை போய் கேட்டாயே என்று ஏழாம் செய்தார்கள் அவன் பர்களே நீங்கள் கேட்டதையெல்லாம் மன்னர் ஏற்பாடு செய்து தருவதாகத்தான் கூறியிருக்கிறான் இன்னும் அவை உங்கள் கைகளில் கிடைக்கவில்லை மன்னன் அவன் கொடு வாக்குறுதிகளை நேரடியாக செயல்படுத்த அவனுக்கு நேரம் போவதில்லை அவனது காரிய தரிசியை தான் பணிக்கப் போகிறான் காரிய தரிசியோ ஆயிரம் வேலை செய்பவன் அவனும் அவனுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்குத்தான் இந்த வேலைகளை கொடுப்பான் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசுகளுக்கான முக்கியத்துவம் இப்படி கீழே ஆணைகள் செல்ல செல்ல கரைந்து கொண்டே போய் மறக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அதை கவனித்தீர்களா என்று கேட்டான் மற்ற தளபதிகள் அப்படி நடந்தால் நாங்கள் மன்னனிடம் போய் முறையிடுவோம் என்றார்கள் யூத தளபதி சொன்னான் நண்பர்களே மன்னனுக்கு இன்றைக்கு இருக்கும் வெற்றி கழிப்பு வெகு நேரம் நிலைக்காது அது தெரியுமா உங்களுக்கு போரில் பெற்ற வெற்றியின் மதிப்பு நான் மற்ற பிரச்சனைகளுக்கு இடையே ஒளிந்து கொள்ளும் அதோடு இல்லாமல் இந்த கணத்தின் உங்கள் துறையின் வெற்றி மட்டுமே அவன் கண் முன் நிற்கிறது நாளை உங்கள் துறையில் ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் தலை நிமிர்ந்து அவன் முன் நின்று உங்கள் பரிசை உரிமையுடன் நினைவுறுத்த இயலாது ஆனால் நான் கேட்ட பரிசோ இப்போது என் கைகளில் இதை கேட்ட மற்றவர்கள் பேச்சடைத்து போய் நின்றார்கள் யூத தளபதி தன் விடுமுறையை திட்டமிட கிளம்பினான் அரிதான இடத்தில் கிடைக்கும் ஒரு ரூபாய் பின்னால் கிடைக்க போகும் நூறு ரூபாயை விட மேலானது ஆம் நாலாவது தளபதியை போல் நாமும் ஊக்கமுடையவனாக செயல்பட்டு சரியான முறையில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் வேண்டும் ஊக்கத்துடன் செயல்படுவதே நிலைத்த உடமையாகும் மற்ற பொருடைமைகள் நிலைக்கிறாது தளரல் இல்லாதவனிடத்து செல்வமும் தானே வழிகேற்றுக் கொண்டு செல்லும் இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை செய்யின் உலகத்தை எல்லாம் அரசன் காப்பான் அந்த அரசன் செங்கோலை வளையாமல் செலுத்துவானாயின் அம்முறையே அவனை காப்பாற்றும் எனவே நாம் பிறர்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் நீதியையும் நேர்மையையும் காத்து வாழ வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துளியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துகுமாரசுவாமி